மேவச்சமேவையம் மேவெவோ வி சம்பிரதாயோ வம்ச ஷிபியோ மஹோ நமோ குருப்பலவரோமச்சிதானிஷ்டிணே நமோ வேதாந்திய குரவே புணே கிருஷ்ணாயூத்தேர்தாஸே முனூர் புருஷோத்தம சகசிரேபா சகசிரம் நருச்சியத்தை ஜன்மஜராமே தவத்தூத்திய பவித்திராணம் பவிம் ய மங்கள மங்கலம்ைவதம் தேவாஞ்சூத்தோ விய பிதா உங்களுக்கு எந்த போர்ஷனில் விட்டுருக்கோனு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நான் படிக்கிறேன் பார்த்து கண்டுபிடிச்சிக்கோங்க ததாஸ்மிருதிரபீ யானோம் ஏம் யாசி किमेकं दैवतं लोके அதுக்கு பதில் சொல்கிறார் தெய்வத்தம் தேவதா நாஞ்ச பூதாநாம் யஹா அவ்யயா பிதா தெய்வத்தம் தேவதா நாஞ்ச தெய்வத்தை தெய்வத்துக்கெல்லாம் தெய்வம் அந்த தெய்வம் அப்படிங்கிறார் இந்த உலகத்தில் எந்த தெய்வம் கிமேக்கம் தெய்வத்தம் லோகே நமக்கு உடனே என்ன தோணும்னா விஷ்ணுவா சிவனா கிருஷ்ணனா ராமனா முருகனா அம்பாளா எல்லா நமக்கு ஃபார்மாகவே இருக்குது எல்லா ஃபார்மும் ஞாபகம் ஃபார்ம்ஸ் ஆர் லிமிட்டெட் எல்லா ரூபங்களும் பரிச்சின்னம் அபரிச்சின்னமான ஈஸ்வரன் பரிச்சின்னமான வஸ்துக்களில் இருக்க முடியாது பரிச்சின்னமான வஸ்துக்களில் மாத் ஏதோ ஒரு குறிப்பிட்ட பரிச்சின்ன வஸ்தூல்தான் ஈஸ்வரன் இருக்கார் அப்படின்னு சொன்னால் அது சாஸ்திரத்தினுடைய தாத்பரியத்துக்கு விரோதம் உபாசனைக்காக பூஜைக்காக வேண்டி நம்ம மஞ்சள் பிள்ளையாரை பூஜை பண்ணுறோம் கரைச்சி விட்றோம் மண்ணில் பிள்ளையாரை பண்ணுறோம் கரைச்சி விட்றோம் நமக்கு அதில் வந்து சித்த சுத்திக்குத்தான் இந்த ரூபூ பூஜையெல்லாம் சாதனமே தவிர மோட்சத்துக்கு சாதனம் கிடையாது நாமரூபங்களை ஒரு ஃபார்ம் கிரியேட் கடவுளுக்கு ஒரு வடிவம் அந்த வடிவத்துக்கு ஒரு பேர் அப்புறம் அந்த அந்த வடிவத்தில் இருக்கிற கடவுள் இன்னும் காரியங்களெல்லாம் பண்ணுறார் அவர் சிருஷ்டிஸ்தியிலேயே கர்த்தாவாக இருக்கார் நமக்கு அனுகிரகம் பண்ணுறார் இப்படிலாம் இருக்கு ஆக உண்மையிலேயே இறைவனுக்கு அந்நியமாக ஒரு பொருளும் இல்லை அப்படிங்கிறபோது இந்த தேவி ஃபார்மில் இருக்கார் விநாயகா ஃபார்ம் இந்த ஃபார்மில் இருக்காருங்கிறது நம்ம பூஜார்த்தம் கல்பிதம் பக்தியை விரத்தி பண்ணுறதுக்காக பண்ணியிருக்கே தவிர அதுவே அல்டிமேட் தெய்வம் ஆயிடாது ஆக தெய்வம் எங்கே இருக்குன்னா எல்லா இடத்துலையும் தெய்வம் தான் இருக்குது தெய்வத்தை தவிர ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது தான் சித்தாந்தம் ஆக பதில் தைவனு சொல்லுர் தைவூத்தம் பித்த இனிமே வரப்ப எதா பூத்தி பவியதியுமே எளையும் யாந்தி புனராக யுகட்சயே தோக பிரதான ஜகன் பூபத்தை விஷ்ணோர்னே சூணு பாபம் யாரு நாமான விமிப்பாங்க வியாமி பூத்தையே கெங்கிமே ரூபஞ்சொல்லல பதில் அப்புறம் எடுத்தவுடனே நான் தா வியாமி பூத்தையே அப்புறம் மற்றதெல்லாம் நடுப்புல சேத்ருக்கு மகாபாரதில் கிடையாது ரிஷிர்நாம்ப சஹசிரியாசோ மகா முனி அதில் இருக்குது ஸ்லோகத்தில் இருக்குது ஷந்தோ நஷ்டு தா தேவோகான் தேவகி சுத்த அமிர்தாம் சூத்பவோ பீஜம் சக்திர் தேவகி நந்தன திருசாமாயம் தசாத்தியே விநியுத்தத்தை விஷ்ணு ஜிஷ்ணு மகாவிஷ்ணு பிரபவிஷ்ணு மகேஸ்வரம் அனைக்கருப்பைத்தியாந்தன் நமாருஷோத்தமம் இதெல்லாம் சொல்லியாச்சு இந்த அஸ்யஸ்ரீ எல்லாம் மகாபாரத்தில் வராது மகாபாரத்துக்குள்ளதான் விஷ்ணு சகசிரநாமம் இருக்கு பீஷ்மர் தான் யுதிஷ்டி இருக்கு சொல்லின் இருக்கார் அஸ்யஸ்ரீ விஷ்ணோர் திவ்யசிரநாமஸ்தோத்திரம் நியாசம் அங்கன்யாசம் கரன்யாசம் அப்புறம் க்ஷீரோதன்வத் பிரதேசே இதெல்லாம் அப்புறம் சாயாயாம் பாரிஜாதஸ் ஹேமசிம்ஹாசனோபரி அப்புறம் ருக்மிணி சத்யபாமாபியம் சஹிதம் கிருஷ்ணமாசிரியெல்லாம் ஆட் பண்ணது பீஷ்மர் வாயால் சொன்னது இல்லை அதெல்லாம் பின்னால் வந்து ஆட் பண்ணியிருக்கிறது நல்லது அதெல்லாம் கொஞ்சம் கன்வீனியன்ட்டாகவும் இருக்குது சில காரணத்துக்காக அப்புறம் எடுத்தோடனே விஸ்வம் விஷ்ணுர் வஷட்காராக ஆரம்பிக்கிறது அப்புறம் முடிக்கிற போது சர்வ பிரகரணாயுதா விஸ்வஸ்மை நம சர்வ பிரகரணாயுதாய நமஹா அப்புறம் பலஸ்ருதி வந்துடுவோம் ஞாபகம் வச்சுக்கணும் சங்கராச்சாரிய இதை பிடிச்சுன்னு விட்டார் ஆதிசங்கரர் விஷ்ணுவோட ரூபமில்லை அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கார் இது விஷ்ணு சகசிரநாமம்னு சொன்னாலும் விஷ்ணுன்னு சொன்னால் உடனே நமக்கு உடனே விஷ்ணுன்னு அந்த ரூபம் ஞாபகத்துக்கு வந்துடும் இன்னைக்கு காலம்பறை படித்தோமே சசங்க சக்கரம் சக்கிரீட்ட குண்டலம் அது தாக்காலிகம் நிரந்தரம் கிடையாது ஆகையினால இவர் என்ன பண்ணாருன்னா இந்த கிமேக்கம் தெய்வத்தம் லோகேன்னா நீங்கள் என்ன வேணாலும் ஃபார்ம் சொல்லிக்கோங்கோ எல்லா ஃபார்முக்கும் ஆதாரமாக இருக்கிறது ஒரே தத்துவந்தான் அது சுத்த சைத்தன்யம் அதை மனசில் வச்சுட்டு அது ஜீவனுக்கும் அது ஈஸ்வரனுக்கும் அது தான் ஜீவனுக்கு அதிஷ்டானமும் அந்த சைத்தன்யம் தான் கான்ஷியஸ்னஸ் ஈஸ்வரனுக்கும் அதிஷ்டானம் அந்த பியூர் கான்ஷியஸ்னஸ் தான் ஜகத்துக்கும் அதிஷ்டானம் அந்த ப்யூர் கான்ஷியஸ்னஸ் தான் ஜீவேஸ்வர ஜெகத்துங்கிறது உண்மை இல்லை ஜீவேஸ்வர ஜெகத் பேதம் வாஸ்தவம் இல்லை அவாஸ்தவம் அத்தியஸ்தம் கல்பிதம் அதை மனசில் வச்சுட்டு கிமேக்கம் தெய்வத்தம் லோகேக்கு அத்வைத அர்த்தமே சொல்லிட்டு வர்றார் சங்கராச்சாரியர் ஃபோனெல்லாம் ஆஃப் பண்ணிவிடுங்கோ ததாஸ்மிருதி நானும் கிடச்ச இடமெல்லாம் ஒட்ட சொல்கிறேன் இங்கே போடுங்கோ போடுங்கோ போடுங்கோன்னு சொல்கிறேன் யாருக்கும் அது கண்ணில் படுற மாதிரி இன்னும் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுன்னு இருக்கேன் இந்த பக்கம் ரெண்டு டிவி மாதிரி வரப்போகிறது அது சொல்ல போகிறது ப்ளீஸ் ஸ்விட்ச் ஆஃப் யுவர் ஃபோன்ஸ் ப்ளீஸ் ஸ்விட்ச் ஆஃப் யுவர் ஃபோன்ஸ் ஒன்று வரும் கொஞ்சம் நாளில் வரும் நல்லா வரும் இப்படி ரெண்டு பக்கம் ரெண்டு வந்திருக்கும் அப்போது இப்போ கடைசியாக ஒரு ரஷ்யா பார்த்துட்டே வரோம் அவர் அத்வைத ஆத்மாவும் ஈஸ்வரனும் ஒன்றுங்கிறத சொல்லிகிட்டே வர்றார் அதுக்கெல்லாம் பிரமாணங்களை நிறைய காட்டுறார் ஸ்ருதி ஸ்மிருதி பிர பிரமாணங்கள்லாம் காட்டுறபோது சூத்திர சூத்திரத்தை பிரமாணமாக காட்டிவிட்டார் பிரம்மசூத்திரத்தில் ஒரு சூத்திரத்தை முக்கியமாக பிரமாணமாக காட்டி அந்த சூத்திரத்தை விஸ்தாரமாக அர்த்தம் சொல்லிகிட்டு அந்த சூத்திரத்துக்குள்ள ஸ்ருதி ஸ்மிருதி பிரமாணங்களை எல்லாம் காட்டுறார் அதில் தான் இப்போ நம்ம கடைசியாக பார்த்துட்டு இருக்கோம் கிருஷ்ணர் சொல்கிறார் ததா ஸ்மிரு ரபி ஸ்ருதியை கோட் பண்ணிவிட்டார் என்ன ஸ்ருதியை கோட் எப்படி கோட் பண்ணார்ன்னா முதல்ல அபேத ஸ்ருதி வாக்கியங்களெல்லாம் சொன்னார் அப்போ வந்து பேததிருஷ்டி ஸ்ருதி பேததிருஷ்டி நிராச வாக்கியங்களெல்லாம் கோட் பண்ணார் வேதங்களில் எங்கள்லாம் வந்து அபேதம் அதாவது கடவுளுக்கும் ஜீவனுக்கும் வேற்றுமை இல்லை என்பதை எந்த ஸ்ருதிகளெல்லாம் சொல்லுகிறதோ அந்த ஸ்ருதிகளை எல்லாம் மேற்கோள் காட்டினார் அப்புறம் எந்த ஸ்ருதிகளெல்லாம் கடவுளுக்கும் உயிருக்கும் இருக்கிற வேற்றுமையை நிராகரிக்கிறதோ அந்த ஸ்ருதிகளையும் கோட்பண்ணார் ஒற்றுமையை சொல்லக்கூடிய ஸ்ருதிகளையும் மேற்கோள் காட்டினார் வேற்றுமைகளை நிராகரிக்கிற ஸ்ருதிகளையும் கோட்பண்ணி என்ன பண்ணுறாருன்னா அபேத அத்வைத சித்தாந்தம் பண்ணுறார் அதுக்கு பிறகு அதே மாதிரி மற்றதையும் சொல்லி முடித்தார் ஏகவிஞானேன சர்வ விஜானம் ஆத்மனி விஜாத்தே சர்வமிதம் விஜாதம் பவதி அப்படிங்கிற மற்ற விஷயங்களையும் கோட் பண்ணி முடிச்சுவிட்டார் இப்போ ஸ்மிருதியை கோட் பண்ணுறார் ஸ்மிருத்தின்னா இங்கே பகவத்கீதை ஸ்மரியத்தை அனேன உபனிஷத் ஸ்ருதி இது ஸ்மிருதி இதுவரை மூலமாக பகவத்கீதை ஸ்லோகங்கள் மூலமாக உபனிஷத்து வாக்கியங்கள் நமக்கு ஞாபகத்துக்கு வருது அதுதான் இங்கே சொல்கிறார் யஜ்யாத்வான் நான் புனர்மோகம் இது ஏற்கனவே போன மாதம் போன க்ளாஸில் அட் அர்த்தம் சொல்லிவிட்டேன் இது முப்பத்தி அஞ்சாவது ஸ்லோகம் நாலாவது அத்தியாயத்தில் கிருஷ்ணர் சொல்கிறார் இதுக்கு முன்னால் ஸ்லோகம் தான் குருக்கிட்ட போய் ஞானத்தை கேட்கணுங்கிறது படிக்கணுங்கிறது தத்வித்தி பிரணிபாத்தேன்னு பரிப்பிரஷ்னேன சேவையாக உபதேஷந்தி தேஞ்ஞானம் ஞானினஸ்தத்வதிசினா அங்கே படித்தோம் அப்படி நீ குருக்கிட்ட போய் முறையாக படிச்சியானா மறுபடியும் இப்படி உனக்கு கன்ஃபியூஷன் வராது இந்த டெல்யூஷன்லாம் வராது மறுபடியும் உனக்கு வந்து தேகாத்ம புத்தியோ ஜீவாத்ம புத்தியோ இந்த ஜெகத் சத்தியத்துவ புத்தியோ வராது இந்த உலகம் உண்மை நான் வாழ்ந்து கொண்டிருப்பதும் உண்மை என் உடலும் உண்மை இந்த உயிரும் உண்மை என்ற எண்ணம் ஏற்படாது இதெல்லாம் உண்மைங்கிற எண்ணந்தான் மோகம் இந்த வாழ்க்கை உண்மை என்று எண்ணுவது தான் மோகம் அந்த எண்ணம் போயிடும் இது உண்மை அல்ல இது வரும் அத்தியாசம் தோற்றம் அப்படிங்கிற எண்ணம் வந்துடும் அதுதான் விவேகம் ஞானம் ஆஹ் மோகம் வராதுங்கிறார் மறுபடியும் இந்த உலகத்தை உண்மை இந்த ஞானத்தை பெற்றுவிட்டாயே ஆனால் இந்த என்ன ஞானம்னா இது உண்மை இல்லைங்கிறதான் ஞானம் எது உண்மையோ உண்மையை பற்றிய அறிவும் பொய்யை பற்றி அறிவும் தெரிஞ்ச பிறகு உண்மையையும் பொய்யையும் பகுத்தறிய முடிகிறது ஆ மெஞ்ஞானத்தையும் மெஞ்ஞானம் கிடைக்கிறது எப்பொருள் எத்தன்மை தாயினும் எல்லாம் இந்த உண்மையை புரிந்து கொண்டதுனால என்னாகிறதுனா மறுபடியும் உனக்கு மோகம் வராதுங்கிறார் ஒரு தூரம் குரு வந்து உனக்கு சரியாக உபதேசம் பண்ணி புரிய வச்சுட்டாருன்னா நீயும் தகுதியோடு புரிஞ்சுணுட்டியானா மறுபடியும் இந்த லைஃபுக்கு நீ ரியாலிட்டி கொடுக்க மாட்டேன் என்ன அளவுக்கு ரியாலிட்டி கொடுக்கணுமோ அவ்வளோ தான் கொடுப்பேன் இன்னொருத்தருடைய வார்த்தைகளுக்கு புகழ்ச்சி இகழ்ச்சிகளுக்குலாம் நீ ரியாலிட்டியே கொடுக்க மாட்டேன் அது மாத்திரம் இல்லை இருக்கிறது அத்வைத்த தத்துவந்தாங்கிற நிஷ்டையும் பலமாயிடும்னர் ஏன பூதான் நசேஷேன திரக்ஷ யாத்மன் யதோ மயி இந்த உடம்பில் நீ வாழ்ந்து கொண்டிருப்பதற்கிடையில் எல்லா உடம்பிலும் இருக்கக்கூடிய மெய்ப்பொருள் ஒன்றேங்கிற எத்தனையோ வேற்றுமைகள் இருந்தாலும் உண்மையில் ஒற்றுமைதான் இருக்கிறது ஒற்றுமை மறுக்க முடியாத மாபெரும் உண்மை உண்மையே ஒற்றுமை அப்படி கூட சொல்லணும் உண்மையே ஒற்றுமை உள் ப்ளஸ் மை உண்மை சத்தியம் ட்ரூத்துன்னு அர்த்தமில்லை பியூர் எக்ஸிஸ்டன்ஸ் அது மாத்திரம் இல்லை அது வந்து நீ பார்ப்பாயினார் திரக்ஷ்யசி அத்தோ மயி சங்கராச்சாரி அதுக்கு விளக்கம் சொல்கிறார் க்ஷேத்திரேத்திரஜுவர ஏகத்துவம் சர்வ உபனிஷத்து பிரசித்தம் திரக்ஷி இத்தியர்த்தா இது அங்கே இருக்குமோ தெரியாது இதுதான் நிறைய புஸ்தகம் படிக்கிறதோட பிரயோஜனம் இப்போ வந்து இந்த வாக்கியம் இருக்குது திரக்ஷிங்கிறது அங்கே சொல்லியிருப்பாரா தெரியாது கீதா பாஷ்யத்தில் இதே ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்கிற போது யஜாத்வா ந ஏவம் யாசி பாண்டவா ஏன பூதான் நசேஷேன திரக்ஷாத்மன் எதோ அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்கிற போது இந்த கமெண்ட்ரி இருக்காது இங்கே பாருங்கள் இந்த இடத்துல என்ன சொல்கிறாரு பாருங்க திரக்ஷசின்னா என்ன திரக் காண்பாய் அப்படின்னு அர்த்தம் திரக்யசின்னா லிட்ரலாக மீனிங் காண்பாய் பார்ப்பாய் உணர்வாய் அறிவாய் புரிந்து கொள்வாய் தெரிந்து கொள்வாய் அப்படின்லாம் அர்த்தம் என்னது எப்படின்னா க்ஷேத் க்ஷேத்ஜ ஈஸ்வர ஏகத்துவம் க்ஷேத்ரம்னா என்ன உடம்பு இதம் ஷரீரம் கவுந்தேய க்ஷேத்ரமித்யபிதீயத்தேன்னு சொல்கிறார் ஏதத்தியோவேத்தி தம் பிராகு க்ஷேத்தஜி தத்விதா நான் சொல்கிற போது நான் மாத்திர சொல்கிறேன் நீங்கள் மனசுக்குள்ளே சொல்லிக்கோங்க நான் டக்குன்னு நடுவில் ஒரு பாயிண்ட்டை நிறுத்திவிடுவேன் அப்போ நீங்கள் தொடர்ந்து கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது அ க்ஷேத்திரேத்திர ஈஸ்வர ஏக்கத்துவம் ஈஸ்வர ஏக்கத்துவம் க்த்திர கஷேத்திரஜ்வர ஏகத்துவம் சர்வ உபனிஷத் பிரசித்தம் எல்லாம் ஒன்றுங்கிறது அத்வைத்தம்னு அர்த்தம் க்ஷேத்ர கஷேத்ரஜ ஈஸ்வர ஏகத்வம் அப்படின்னு சொன்னால் ஈஸ் ஈக்குவல் டு அத்வைத்தம் அப்படிதான் த்வித்திய வஸ்து கிடையாது தூய உணர்வு இரண்டற்ற தூய இருப்பு தூய உணர்வு தூய பேரின்பம் தூய இன்பம் போட்டாலும் இந்த தூயன் போடுறதுக்கு காரணம் என்னென்னா மைண்டோட கலப்பு இல்லாதது அதனுடைய ஒரிஜினல் திரக்ஷி அப்படின்னா என்ன அர்த்தம் சர்வ உபனிஷத் பிரசித்தமான உபதேசமான அத்வைதத்தை நீ தரிசி தரிசனம் பண்ணுவாய் உணருவாய் உனக்கு தெளிவாக புரியும் அப்படின்னு அர்த்தம் குருக்கிட்ட போய் முறையாக நீ சாஸ்திரத்தை படிச்சியான இந்த அபேத ஜானம் அத்வைத ஜானம் உனக்கு சிதிக்கும்ிரசி அதிலேயே கீதையில் இன்னொன்று கோட் பண்ணுறார் பதினெட்டு அயதாக்லோக்கம் சர்வூஷு நைக்கம் பாவமவியயமீட்சத்தை அவிபக் விபத்துஷ் विद्धिसात्विकं வித்திசாத்விக்கம் तस्मात அைத்தம்மனம் இது தவரீத்தீ மனோதீத்த சர்வபூத்தேஷு ஏனீக்கம் இது பதினெட்டாம் அத்தியாயத்தில் இருபதாம் ஸ்லோகத்தில் இருக்குது சாத்விகம் ஞானம் இராஜசம் ஞானம் தாமசம் ஞானம்னு சொல்லப்போகிறார் சாத்விக ஞானம் என்னது அத்வைதானம் இராஜசம் தாமசத்தை பற்றி நான் சொல்லலை அங்கேயே நம்ம புரிஞ்சுக்கலாம் அது என்ன சொல்லியிருக்கு சர்வபூதேஷு அனைத்து உடல்களிலும் ஏக்கம் பா ஏக்கம் பாவம் ஏன ஏகம் ஏக்கம்னா ஒன்று இரண்டற்ற ஒன்று அத்வைதம் அத்வைதத்தை அத்வைத பாவத்தை பாவத்தைனால் என்னர்த்தான் ஃபேக்ட் அதுதான் ட்ரூத் உண்மை ஒற்றுமை தான் உண்மை வேற்றுமை தோற்றம் மாயத்தோற்றம் ஆக ஏக்கம் அவ்வயம் பாவம் பாவம் ஏன ஈக்ஷத்தை எவனால் காணப்படுகிறதோ எப்படின்னா விபக்தேஷு அவபக்தம் விபக்தேஷம்னா பிரித்து பிரித்து இருக்கிறது விபக்தம் பிரித்து பிரித்து இருக்கிறதுல பிரிக்காமல் இருக்கிறது அவிபக்தம் அலைகள் பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்குது ஆனால் எல்லா அலைகளிலையும் என்ன இருக்குது தண்ணீர் இருக்குது அதே மாதிரி நம்மெல்லாம் வேறு வேறையாக தனித்தனியாக இருந்தாலும் அமெரிக்கனாக இருந்தாலும் ரஷ்யனாக இருந்தாலும் மேலாக இருந்தாலும் ஃபீமேலாக இருந்தாலும் எந்த ஜாதியை சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி எந்த பாஷையை சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி இது மாற்றமா அதில் அனிமல் எதாக இருந்தாலும் சரி சமஸ்த பதார்த்தங்கள் அது ஜட பதார்த்தம் சேதன பதார்த்தம் எதாக இருந்தாலும் சரி இந்த மைக்கு அப்படின்னு எடுத்துட்டாலும் சரி இது விபக்தம் விபக்தத்தில் இருக்கிற அவபக்தம் அதாவது வேறு வேறாக இருப்பதில் வேறு வேறாக இல்லாதது அப்படின்னா என்ன அர்த்தம் ஒன்றாக இருப்பது இப்போ நம்ம எல்லோரும் மனிதர்கள் அப்படிங்கிறது ஒன்று தானே ஆனால் மனிதர்களாக இருந்தாலும் நமக்குள்ள ஆயிரம் வேற்றுமையை வச்சு இப்போ ஹியூமன் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை இதை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் அப்புறம் ஜீவன் சொல்கிறோம் அப்புறம் பிரம்மனுக்கு போயிடுறோம் தூய உணர்வுக்கு போயிடுறோம் நம்ம ஃபோக்கஸ் அதில் தான் இருக்கணும் பேதத்தில் இருந்துன்னா விருப்பு விருப்பெலாம் வரும் மனம் சஞ்சலமாகும் அசாந்தி தான் நம்ம ஃபோக்கஸ் எவ்வளவு தூரத்துக்கு ஒற்றுமையை நோக்கி போகிறதோ அவ்வளவு தூரத்துக்கு மன அமைதி அதுதான் அதுதான் சொல்கிறார் விபக்தேஷு அவபக்தம் எது ஜானம் தத்து சாத்விக்ஞானம் வித்தி எது சப்ளை பண்ணிக்கணும் அதாவது பி பிளவுபட்டிருக்கின்றவைகளில் பிளவுபடாத தத்துவத்தை எவன் அறிகிறானோ ஏன ஏன வீக்ஷத்தே தத்து ஞானம் எவனால் அறியப்படுகிறதோ அப்படி அறியப்படுகிற அந்த ஞானமானது சாத்விக ஞானம் எனப்படுகிறது அப்படின்னர் அதுதான் இருக்கிற ஞானத்திலேயே உயர்ந்த ஜானம் அதனால தான் கிருஷ்ணரும் பதினெட்டா பத்தாம் அத்தியாயத்தில் சொன்னார் அத்தியாத்ம வித்யா வித்யானம் ஒற்றுமையை உணர்த்தும் அறிவே அறிவு துறைகளில் சிறந்த அறிவு இது அத்வைத ஆத்மஜானம் என்று அத்வைத ஆத்மஜ்யானது சம்யக் தரிசனம் இத்தியுக்தம் அத்வைத ஆத்மஜ்யானந்தான் சம்மக்தரிசனம் சிறந்த பார்வைன்னு அர்த்தம் சிறந்த பார்வை தெய்வீக பார்வை அறிவோடு கூடிய பார்வை அறிவுக்கண்ணால் காணப்படுவது ஊனக்கண்ணின் வேற்றுமையே அறிவுக்கண்ணின் துணை கொண்டு ஒற்றுமையாகக் காண வேண்டும் ஊனக்கண்ணால் உணர்த்தப்படும் வேற்றுமைகளை அறிவுக்கண் கொண்டு ஒற்றுமையாகக் காண வேண்டும் அறிவுக்கண் ஒற்றுமையைத்தான் உணர்த்தும் ஊனக்கண் வேற்றுமையைத்தான் உணர்த்தும் ஊனக்கண்ணை நம்பாதே ஞானக்கண்ணை நம்பு ஞானக்கண்ணுன்னா ஞானக்கண்ணு தனியாக இல்லை ஞானமே கண்ணு அறிவே கண்ணு அறிவு கண்ணு சமியக் தரிசனம் இத்தியுக்தம் பகவதாபி பகவானே சொல் இருக்கார் அப்படின்னு சொல்கிறார் என்ன பதினெட்டா தேதி கிருஷ்ணன் சொல்கிறார் பகவானே சொல்லிட்டார்ப்பா அத்வைத ஆத்மஜ்யான்தான் சமயக் சாத்விக ஜானம்னு சொல்லியிருக்கார் எல்லாம் இவ்வளவு பிரமாணத்தை காட்டுறார் தஸ்மாத் எனவே என்ன பண்ணணும் ஆத்மனி ஆத்மனியேவ ஈஸ்வரே மனோதீத்த ஈஸ்வரம்னு போட்டுக்கணும் ஆத்மனியேவ ஈஸ்வரம் மனோதீத்த ஈஸ்வரேங்கிறது விஷய சப்தமி ஆஹா ஆத்மனியேவ ஆத்மாவில்தான் ஈஸ்வரனை அறிவால் காண வேண்டும் மனோததீத மனோததீதன்னா மனதை செலுத்துவாயாக உபனிஷத்தில் இருக்குது மனோதீத சொல்லி ஒரு வாக்கியம் இருக்குது அதுக்கு தான் இந்த சூத்திரமே ஆத்மா இதி இதித்து உபக்சந்தி கிராகயந்திச்ச அந்த பிரம்மசூத்திரத்துக்கு தான் இந்த எக்ஸ்பிளனேஷன் போயின்னு இருக்கு மனோதீதன்னா மனதை அதில் வை எதில் நீயே நீயே பிரம்மன் என்கின்ற கருத்தில் உன் மனதைச் செலுத்து அனைத்தும் பிரம்மம் என்கின்ற கருத்தில் உன் மனதை செலுத்து என்பது கருத்து அடுத்த ஸ்லோகம் பூதாத்மா சேந்திரியாத்மா சிரான ஆத்மா தாபான் ஆத்மா சரமாத்மா ச பஞ்சதாஸ்தி விஷ்ணு புராணத்திலிருந்து ஒரு கோட் பண்றார் ஒரே பிரம்மன் தான் அஞ்சு ஆத்மாவா காணப்படுறதான் ஒரே மெய்ப்பொருள் தான் அஞ்சு விதமாக காணப்படுகிறது பூதாத்மா சூதாத்மா ச இந்திரியாத்மா பூதாத்மான பஞ்சபூதம் பஞ்சபூதக் கலவைகள் உடம்பு தான் இந்த உடம்பும் பகவான் தான் இந்திரியங்கள் சென்ஸ் ஆர்கன்ஸ் இந்திரியாத்மாச்ச ததா பவான் பிரதானாத்மா பிரதானாத்மா இனி விஷ்ணு புராணத்தோடய கமெண்ட்ரியை தான் போய் பார்க்கணும் பிரதான ஆத்மா தவான் பிரதான ஆத்மானா சுத்தச்சைதம் பிரதான ஆத்மான்னா சுத்தச்சைதம் ஆத்மா ஜீவாத்மா பரமாத்மான்னா அபரபிரம்மன் சகுணபிரம்மன் புரியுறதா உடம்பு இந்திரியங்கள் அப்புறம் ஜீவாத்மா அப்புறம் கடவுள் அப்புறம் பிரதான ஆத்மா பிரதான ஆத்மா ப்யூர் கான்ஷியஸ்னஸ் இத்தனையும் ஒரே வஸ்துதான் தொமேவேக பஞ்சதாஸ்திதா நீ ஒருவனே மெய்ப்பொருளாகிய நீ ஒருவனே ஐந்தாக இருக்கிறாய் உடலாகவும் கருவி கரணங்களாகவும் இந்திரியாத்மான போட்டுக்கணும் கர்மேந்திரிய ஜானேந்திரிய மந்தக்கரணம் எல்லாம் சேர்த்து ஆஹ இந்திரியங்களாகவும் பூதாத்மாவாகவும் இந்திரியங்களாகவும் இந்திரியங்களும் பூதாத்மாதான் இது சூக்ம பூதாத்மா இது ஸ்தூல பூதாத்மா பஞ்சீகிருத்த பஞ்சபூதாத்மா அபஞ்சீகிருத்த பஞ்சபூதாத்மா என்ன சென்சார் கண்ட்ஸ்லாம் எதுலேருந்து வந்தது அப்பஞ்சீகிருத பஞ்சபூதத்துலேருந்து தான் வந்திருக்கு ஆ அபஞ்சீகிருத்த பஞ்சபூதாத்மா பஞ்சீகிருத்த பஞ்சபூதாத்மா அப்புறம் ஜீவாத்மா ஜீவாத்மாங்கிறது சோல் பரமாத்மானால் கடவுள் ஆனால் இத்தனை என்னவா இருக்குதுன்னா பிரதான ஆத்மா முக்கிய ஆத்மாங்கிறது என்னதுன்னா சுத்த சைதன்யம் தூய உணர்வு இப்போ இதில் நீங்கிற சொல்ல எதை குறிக்கும்னா பிரதான ஆத்மாவை தான் குறிக்கும் இப்போ தொமேக்காகனா நீ ஒருவனே ஐந்து ஆக இருக்கிறாய்ண்ணா அதில் ஒரிஜினல் எதுன்னா பிரதான ஆத்மா அப்படின்னு விஷ்ணு புராணத்தில் இருக்குது அப்படின்னு அதை கோட் பண்ணுறார் அதிலேருந்து என்ன சொல்ல விரும்புகிறாருன்னா ஒன்று தான் இத்தனையுமா இருக்குது ஒன் ரவவன் தானே இரண்டன் இன்னருநர் திருமூர் திருமந்தர் திருமந்தர் ஒன் ரவன் தானே இரண்டன் இன்னருருன்னருருருருருருருருருரு மாயதை கிஞ்சி கிருத்ம்சேனோ ஜகத் தீச்ச இப்போ தான் படித்தோம் பத்தாவது அத்தியாயம் பகவத்கீதை இதெல்லாம் என்னத்துக்கு அர்ஜுனாக சொல்லிகிட்டே போயின்றே இருக்கணும் ஒரே என்னோட ஒரு அம்சந்தான் இந்த பிரபஞ்சமேன்னு அப்போ நம்ம படித்தோம் சச்சிதானந்த அம்சம் சச்சிதானந்தத்தோட நாமரூபாத்மகந்தந்தான் மாயினால் இப்படி இருக்குது அப்படின்னு படித்தோம் அதுவா பகுனா ஏத்தேன இப்படி சொல்லிக்கின்றே போகிறது விபூதி யோகத்தை சொல்லிகிட்டே போகிறார் பகவான் எத்தனை தான் சொல்கிறதுப்பா இதுக்கு மேலே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அறிஞ்ச பிரயோஜனம் ஒன்றும் இல்லை கிம் ஞாத்தேன ஞாத்தேன கிம் பலம் அதனால் என்ன பலன் இஹம் இதம் கிருத்ஸ்ரம் ஜகத்து அகம் ஏகாம்சேன விஷ்டபியஸ்திதா என்னுடைய ஒரு சிறு அம்சம்தான் இவ்வளவு பெரிய மாபெரும் பிரபஞ்சம் அதனால் இருக்கிறதே என்னை சார்ந்து தான் இருக்குதுன்னு அம்சம்னு சொன்னதுனால அம்ச இவ அம்சஹம்பர் சங்கராஜர் எல்லாம் பகவானோட பார்ட்டு தான் எல்லாம் அப்படின்னா ஆனால் பகவான் வேற பகவானுக்கு பார்ட்டு வேற எல்லாம் கிடையாது பார்ட்டெல்லாம் பகவான் தான் இப்போ பார்ட்டு அங்கே அங்கிலாம் சொன்னால் சில தோஷங்கள்லாம் வரும் அங்கே அங்கின்னு சொன்னால் நிறவயவத்துவ தோஷம் நிறவையத்துவம் வந்து உண்மையில்லேன்னு ஆகிடும் சாவயவகா அடிக்கடி சாஸ்திரத்தில் நிறவயவகாங்கிறோம் உறுப்புகள் அற்றவன் இறைவன் அப்படிங்கிறோம் உறுப்புகள் அற்றவன் இறைவன் சொல்கிற போது இதெல்லாம் இறைவனுடைய அம்சங்கள்னு சொன்னால் அங்கம்னு சொன்னால் உறுப்புகள் வந்துடும் அப்போ அந்த சென்டென்ஸு வந்து பிரமாணமாகாது நிறவையவகாங்கிற சென்டென்ஸு வந்து அந்த பிரமாணமாக ஏற்றுக்க முடியாமல் போயிடும் அதை பிரமாணமாக ஏற்றுக்கணும்னா இந்த இந்த சாவயவத்தை நெகெக்ட் பண்ணணும் இதை புரிஞ்சுக்கணும் ஆக ஸ்திதோ ஜகதி இது ஈ அப்புறம் அவித்யா உபாதிபக்ஷேபி மஸ்தேகவோய சீவஸ்ஸோந்தராத் யீயத்தை துவச்சித்தை தணுபுராணே விபேதனே ஜே गते, आत्मनो ब्रह्मनो भेदं, असंतं நாசமாத்தியமனோம்மணோோதம் அசந்தம் கரிஷிய பராத்மோர்மனுஷேந்திர விகோ க்ஷத்மோ விஹீ இது வரைக்கும் படிப்போம் அவித்யா உபாதி பக்ஷேபி பிரமாணவாத சமஸ்தி அவித்யா உபாதி பக்ஷே இப்போ வந்து உபாதி இல்லாத தத்துவத்தை பேசின்னு வந்தார் உபாதினால் என்ன அர்த்தம் இந்த நாமரூபத்தோடு சே சேராத தத்துவத்தை பேசினர் நாமரூபத்தோட சேர்ந்திருந்தது பார்த்தாலும் இப்படித்தான் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்றாரு அப்பா அவித்யா உபாதி பக்ஷேபி பிரமாணவாத சமஸ்தி சமையக்கு நன்றாக இருக்கப்பா இதுக்கும் ஆதார சொற்கள்லாம் இருக்குது என்னதுன்னா ஏக ஏவ ஒரே ஆத்ம தத்துவம்தான் சகா அகங்காரா அபிதீயத்தை அவன்தான் இந்த நான் நான்னு சொல்லி இண்டிவிஜுவலாக இருக்கான் தன்னுணர்வுடையவனாக சகா ஜீவக அவன்தான் ஜனாகவும் சா அந்தராத்மா இத்தி அந்த ஒரே வஸ்து தான் அந்தராத்மாவாக இருக்குது அன்றைக்கி ஒரு சொன்னேன் இல்லையா அதாவது ப்யூர் கான்ஷியஸ்னஸ் அப்புறம் மாயையில் ரிஃப்ளெக்ட் ஆகிற ப்யூர் கான்ஷியஸ்னஸ் அவித்யாவில் ரிஃப்ளெக்ட் ஆக பியூர் கான்ஷியஸ்னஸ் அப்புறம் அவித்யா காரியமான பாஞ்சபூத உபாதி இப்போ இந்த பாடின்னு நான் எடுத்துட்டா எங்கிட்ட என்ன அம்சம் இருக்குன்னா நான் உடம்புங்கிறது ஒன்று இருக்குது அப்புறம் வந்து நான் உடம்புக்குள்ளே இருக்கிற ஜீவன்கிறது ஒன்று இருக்குது அப்புறம் மாயையும் இதில் இருக்குது அந்த மாயையை சார்ந்திருக்கிற ஈஸ்வரனும் இங்கே இருக்கான் அவனோட பார்ட்டு இது இங்கே தான் பார்ட்டு சொல்லுவோம் பார்ட்டுன்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் என்னதுன்னா சுத்த சைத்தன்யம் இருக்குது ஆ ப்யூர் கான்ஷியஸ்னஸ் ஈஸ்வரன் ஜீவன் பாடி பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸ் போட்டோம் இதெல்லாம் சேர்த்து தான் நான் நான் ஈஸ்வரனோட அம்சமாகவும் இருக்கேன் அம்சங்களெல்லாம் கடந்த சுத்த தூய உணர்வாகவும் இருக்கிறேன் அதுதான் உண்மை ஏக ஏவ மகான் ஆத்மா அது அந்தரியாமியாக அந்தராத்மாவும் இருக்கார் அந்தராத்மாங்கிற போது இங்கே ஈஸ்வரன் அந்தகரணத்தில் இருக்கிற சாட்சி ரூபமாக இருக்கிற ஈஸ்வரன் கர்மபலதாத்தா ஆகையினால் ஏக ஏவ மகானாத்மா சகா அகங்காரா அபிதீய அவனுக்கு இண்டிவிஜுவாலிட்டி வந்ததுன்னா அவன்தான் ஜீவன் சமஷ்டி இண்டிவிஜுவாலிட்டிக்கு பேர் அந்தராத்மா வெஷ்டி இன்டிவிஜுவாலிட்டிக்கு பேர் ஜீவாத்மா ஏக ஏவ மகானாத்மா ஒரே தத்துவம் தூய உணர்வு டோட்டல் இன்டிவி டோட்டாலிட்டியில் இருக்கிற இண்டிவிஜுவாலிட்டி ஐஎம் தி டோட்டல் அப்படின்னு சொல்கிற போது அதில் இருக்கிற இண்டிவிஜுவாலிட்டி அந்த டோட்டல் டோட்டாலிட்டி டோட்டலில் இருக்கிற இண்டிவிஜுவாலிட்டிங்கிறது தான் ஈஸ்வரன் அதுதான் அந்தராத்மா அப்புறம் வெஷ்டி என்னது மைக்ரோ லெவல் அதில் இருக்கிற ஐடென்டிட்டி இருக்கே அதுதான் ஜீவாத்மா ஆக ஒரே ஆத்மா அகங்காரத்தினால ஜீவாத்மாவாகவும் பரமாத்மாவாகவும் இருக்கிறது ஈஸ்வரனுக்கு நான் ஈஸ்வரனுங்கிற அகங்காரம் ஜீவனுக்கு நான் ஜீவன்கிற அஹங்காரம் ஈஸ்வரனுக்கு இருக்கணுமா வேண்டாமா அகம் ஈஸ்வரோஸ்மி அகம் சர்வஜோஸ்மி சர்வகர்த்த என்னது சர்வஜோஸ்மி அப்படின்னு அவர் சொல்லிக்கிறார் நான் என்ன சொல்கிறேன்னா அகம் அல்பக்யோஸ்மி அல்பசக்திமானஸ்மி அவருக்கும் இண்டிவிஜுவாலிட்டி இருக்குது எனக்கும் இண்டிவிஜுவாலிட்டி இருக்குது அவருடைய இண்டிவிஜுவாலிட்டிக்கு பெரிஷு பெரிஷோடு சேர்ந்தது என்னுடைய இண்டிவிஜுவாலிட்டி மைக்ரோ லெவல் அவரோடது மேக்ரோ லெவல் ஆனா இந்த இண்டிவிஜுவாலிட்டிக்கு பேஸ் என்னன்னா அதுதான் ஏக ஏவ மகான் ஆத்மா தூய உணர்வு அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கிறார் ஆகியனால் இந்த உலகத்தையும் கவனிக்காத கடவுளையும் கவனிக்காத உயிரையும் கவனிக்காத தூய உணர்வையே கவனி பிரஜானம் பிரம்மா அப்படிங்கிறார் அதே தான் விஷ்ணு புராணத்திலையும் கோட் பண்ணுறார் இதெல்லாம் உபாதியோட சேர்ந்துருக்கு உபாதியோட சேர்ந்துருந்தாலும் நீ அறிவின் துணை கொண்டு உபாதியை அறிவால் நீக்கிடு ஒன்றையே கவனி உன் கவனம் வந்து ஏக்கத்தில் தான் இருக்கணும் அத்வைதத்தில் இருக்கணும் உன் கவனமெல்லாம் இந்த துவைத்தத்தில் இருந்ததுன்னா நீ சம்சாரி உன்னுடைய ஃபோக்கஸ் துவைத்தத்தில் இருந்தால் நீயும் சம்சாரி நீ சம்சாரி உன் கவனமெல்லாம் அத்வைதத்தில் இருந்தால் நீ முக்தன் அவ்வளோதான் சிம்பிள் நம்ம ஃபோக்கஸை சேஞ்ச் பண்ணணும் அவ்வளோதான் நம்ம ஃபோக்கஸ் இதில் என்ன இதில் இமோஷன்ஸ் இருக்குது இதெல்லாம் இருக்குது அதில் ஒன்றும் கிடையாது ஏன்னா இன்டலெக்டே அவுட்டு இன்டலெக்டே ரிமூவ் பண்ணுறது தானே ரிமூவ் பண்ணுற இன்டலெக்ட் புத்தியவே புத்தியவே நீக்கிற புத்தி ஒரே ஆனந்தந்தான் தன்னுயிர் தான் அறப்பெற்றானை ஏனைய மண்ணுயிரெல்லாம் தொழும் திருக்குறள் இந்த குரலை மறக்கவே விடாது இது தவங்கிற அதிகாரத்தில் வருகிறது தன்னுயிர் தான் அறப்பெற்றானை ஏனைய மண்ணுயிரெல்லாம் தொழும் யாருக்கு டோட்டலாக இண்டிவிஜுவாலிட்டி தன்னுணர்வு இல்லையோ எந்த தன்னுணர்வையும் நம் மதிக்கிறதும் இல்லையோ அவனை உலகத்தில் இருக்கிற எல்லாருமே நமஸ்காரம் பண்ணுவார்கள் அவன் மற்றவன் நமஸ்காரம் பண்ணாலும் அவன் நினப்பான் அவனு நான் தான் நினப்பான் தன்னுயிர் தான் அறப்பெற்றானை இப்படி தான் எழுதினாரோ இந்த குரல் தன்னுயிர் தான் அறப்பெற்றான சமஸ்த உபனிஷத் சாரம் சரி அப்புறம் அடுத்த ஸ்லோகம் ததா விஷ்ணு புராணே விபேதனகே அஜானே நாசம் ஆத்தியம் கதே ஆத்மனோ பிரம்மணோ பேதம் அசந்தம் க் அசந்தம் பேதம் கஷ் கரிஷ்யி அதுதான் அர்த்தம் இல்லாத வேற்றுமையை எவன் செய்வான் இல்லாத வேற்றுமைங்கிறார் நமக்கு என்னென்னா வேற்றுமை இருக்கேங்கிறோம் வேற்றுமை இருக்கு யாரும் அனலைஸ் பண்ணிப்பார் வேற்றுமை உண்மையானு அனலைஸ் பண்ணால் வேற்றுமைக்கு இடம் கிடையாது ஆகவே என்ன சொல்கிறார் இல்லாத வேற்றுமையை எவன் செய்வான் எப்போன்னா விபேத ஜனக்கே அஜ்யானே வேற்றுமையை உண்டு பண்ணுகின்ற அஜானமானது ஆத்தியந்தம் நாசம் கதே சதி முற்றிலும் அழிந்து போகுமேயானால் ஆத்மனா பிரம்மணகா பேதம் ஆத்மாவுக்கும் பிரம்மத்துக்கும் உள்ள பேதத்தை எவன் செய்வான் இல்லாத பேதத்தை அசந்தம் பேதம் இல்லாத வேற்றுமையை எவன் கற்பிப்பான் அப்படின்னா அர்த்தம் கற்பிக்க முடியாதுன்னு அர்த்தம் அஜானம் போயாச்சுன்னு சொன்ன பேத்துக்கு அவசம் இல்லை அறியாமையினால் தான் வேற்றுமைக்கு இருப்பு இருக்கிறது இந்த அசந்தம்னு சொன்ன பதம் ரொம்ப அழகான பதம் அறியாமை இருக்கும் வரைக்கும் தான் இந்த வேற்றுமைக்கு இருப்பு இருக்கிறது அறியாமை நீங்கிய பிறகு வேற்றுமைக்கு இருப்பு இல்லை இல்லை இல்லைவே இல்லை இதை படித்து புரிஞ்சின்றாதான் பெரியார் அடுத்தது அதுவும் படித்தோமே பாரத்மோ மனுஷேந்திர விகா அஞ்நானகல் க்ஷே தரோ விக ஏஹி ஹே மனுஷேந்திரோ கத மனுஷேந்திர மனுஷேந்திரன்ன பாத்து சொல்கிறான் ஹே ராஜன் மனுஷுந்திர மனுஷாணம் இந்திர மனுஷேந்திர மனிதர்களின் தலைவன் அர்த்தம் நரேந்திரஹா மாதிரி நராணாம் இந்திரஹா நரேந்திரஹா பேரே சரியாக தான் இருக்குது எப்போது முகூர்த்தத்தில் பேர் வச்சுருப்பாங்க நல்ல முகூர்த்தத்தில் நாமகரணம் பண்ணுற வைக்கணுமே சுவாமி விவேகானந்தருக்கும் இப்போ பேர் நரேந்திரநாத் தானே ஆக நரே நராணாம் இந்திரஹா அது மாதிரி இங்கே மனுஷேந்திரா மனுஷிய இந்திரா நர இந்திரா ரெண்டும் ஒன்று தான் நராங்கிறது மனிதன் தான் அர்த்தம் மனுஷன் சொன்னால் மனிதன் மனுஷேந்திர நரேந்திர ஆஹா ஹே மனுஷேந்திர ஹே மனுஷேந்திரன ஹே ராஜன் ஓ மைடியர் கிங் பராத்மன விபாக அஜான இந்த பரமாத்மாவனுக்கும் நமக்கும் வேற்றுமையை இருக்கே அஜான கல்பித்த கற்பிக்கப்பட்டது ஆசிய ஆத்மபரையோ விபாக க்ஷயே அந்த ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் இருக்கக்கூடிய வேற்றுமையானது க்ஷயே சொதி தஸ்ய ஆத்மபரையோ விபாக தஸ்ய ஆத்மபரையோக பரையோ விபாக க்ஷயே சொதி அந்த விபாகமானது நீங்குமானால் அபாகவே வகி பிளவு அற்றதுதான் பகுக்கப்படாததுதான் பகுக்கப்பட்டதாக காணப்படுவது அப்புறம் பகுக்கப்படாததாகவே காணப்படும் அப்படின்னா விபாக அபாக அபாகன்னா கிடையாதுன்னு அர்த்தம் இது விஷ்ணு தர்மே அடுத்தது எத் घटाकाशे दूरस्था ரஜோமா நானே तथा க்வச்சித் தைரத்து ஜவேபரே ஜீவா மலிநி கு ரொம்ப ஃபேமஸ் ஸ்லோகம் இது எப்படி சொல்கிறதுன்னு கொஞ்சம் யோசித்தேன் அவ்வளோதான் எதா ஏகஸ்டாஷே எப்படி எதான்னு சொன்னாலே எப்படி ஒரு குடத்தின் ஆகாயத்தில் எப்படிப்பட்ட ஆகாயம்னா அழுக்கு இருக்குது புகை இருக்குது ரஜோ தூமாதிபி யுதே கட்டாகாஷே ஒரு கொடம் இருக்குது ஒரு குடத்துக்குள்ளே வந்து அழுக்கு இருக்குது அந்த குடத்து ஆகாஷம் அந்த குடத்துக்குள்ளே ஆகாஷம் இருக்குது அந்த அந்த ஸ்பேஸில் வந்து அழுக்கு இருக்குது ரஜாகான்னா அழுக்கு தூமன புகை இருக்கு அந்த கட்டாக ஆக்சுவலாக அந்த கட்ட ஆகாசம் ஆகாசத்துக்கு ஒன்றும் ஸ்பாயல் ஆகலை அந்த அதுக்குள்ளே அந்த குடத்துக்குள்ளே அழுக்கும் புகையும் இருக்குது அப்படி இருக்கிறபோது அதுக்கு மாத்திரம்தான் அழுக்கு இருக்குமே தவிர இன்னொரு குடத்துக்குள்ளே இருக்கிற ஸ்பேஸுக்கு அந்த அழுக்கு இருக்காது குடத்தில் அழுக்கு இருக்கா புகை இருக்கா குடத்தில் இருக்கிற ஸ்பேஸில் இருக்கா சிந்திக்க தூண்டுகிறது இப்போ ஒரு குடத்துக்குள்ள அழுக்கும் புகையும் இருந்தால் அது மற்ற குடத்துக்குள்ளேயும் அது இருக்கணும்னு அவசியம் கிடையாது அது மாதிரி சொல்கிறார் ததா இது வந்து எக்ஸாம்பிள் தூரஸ்தாக குத்திரச்சித்து கொச்சித்து அடு கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற வேறு குடங்களுக்குள்ளே இந்த குடத்துக்குள்ளே புக புகை இருக்குது இந்த குடத்துக்குள்ளே அழுக்கு இருக்குது அந்த குடத்துக்குள்ளே ஒரு ஒன்றுமே புகையும் இல்லை எதுவும் இல்லை அதுங்கயும் ஸ்பேஸ் இருக்குது அதுக்குள்ளேயும் ஒன்றும் அங்கே இருக்கிறதுக்கு ஒன்றும் ஆகலை அப்படிங்கிற எக்ஸாம்பிள் அது எதுக்காக இங்கே அதே மாதிரி ஏகப்பட்ட இருமைகள் வேற்றுமைகள் இருக்குது அதனால் இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற ஜீவன் அழுக்கானவன் மாதிரி காணப்படுகிறான் இப்போ குடம் நல்லா எக்ஸாம்பிளை புரிஞ்சுக்கணும் குடம் குடத்துக்குள்ளே இருக்கிற ஸ்பேஸ் அந்த ஸ்பேஸில் இருக்கிற மாசுகள் இது எக்ஸாம்பிள் அப்புறம் இந்த உடம்பு இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற உணர்வு உடம்புக்குள்ளே இருக்கிற உணர்வு இந்த உணர்வில் இருக்க உணர்வை சார்ந்திருக்கக்கூடிய என்னது ந மாசுகள் மாசுகள் உணர்வை சார்ந்ததா உள்ளத்தை சார்ந்ததா அப்படின்னு கேட்டால் உள்ளத்தை சார்ந்தது அதே மாதிரி கொட அந்த அங்கே இருக்கக்கூடிய மாசுகளும் கொடத்தை சார்ந்தது ஆகாயத்தை சார்ந்தது கிடையாது ரொம்ப கொஞ்சம் சூக்மமாக சொல்கிறார் அதாவது அழுக்கோடு இருந்தாலும் சரி அழுக்கில்லாமல் இருந்தாலும் சரி உண்மையிலேயே அழுக்கு ஒட்டாது, ஆகாயத்தை மாசுகள் பாதிக்காது அதன் மூலம் ஆகாயத்தை தான் ஃபோக்கஸ் பண்ணணும் இங்கே ஒரு பர்சனை பார்க்குற போது கான்ஷியஸ்னஸை ஃபோக்கஸ் பண்ணு அவன் பாடியை ஃபோக்கஸ் பண்ணாதே அவன் மைண்டை ஃபோக்கஸ் பண்ணாதே அவங்ககிட்ட இருக்கிற நல்லது கெட்டதை பார்க்காது அவங்ககிட்ட இருக்கிற அந்த இருப்பை உணர்வை மாற்றம் சுவாமியே சரணம் வைப்பார் அதனால தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கிறோம் சுவாமியேஸ்வரன் மையப்பான்னு உனக்குள்ளேயும் அந்த ஆண்டவன் இருக்கான் எனக்குள்ளேயும் அந்த ஆண்டவன் இருக்கான் மலினே கிருத்தே ஏகஸ்மின்னு நான் அப்பரே ஜீவாக மலினா சந்தி குத்துரச்சித்து மற்ற ஜீவர்கள் ஒரு ஜீவன் மாசு இன்னொரு ஜீவர்கள் மாசடைகிறது இல்லைன்னு சொல்கிறார் ஆனால் இதெல்லாம் நிறைய படிக்கணும் நிறைய வியாக்கியானம் பார்த்தாதான் தெரியும் இருந்தாலும் நான் ஓரளவுக்கு சொல்கிறேன் ஒரு குடம் மாசு அடைகிறதுனால இன்னொரு குடம் மாசு அடையும்னு அவசியம் இல்லை அது மாதிரி ஒரு ஜீவன் அழுக்காக இருக்காங்கிறதுனால இன்னொரு ஜீவன் அழுக்காக இருக்கணும்னு அவசியம் இல்லை உண்மையிலேயே குடத்துக்கு மாசு இல்லை குடத்துக்கு மாசு இல்லை இருக்கிற ஸ்பேஸுக்கு மாசு அது மாதிரி உணர்வுக்கும் மாசு இதுதான் விஷயம் அதை நீ கவனியப்பா அப்படிங்கிறார் ஏக்கஸ்மின் ஜீவே மலினே கிருத்தே அபரே ஜீவாக குற்றச்சித்து மலினாக ந சந்தி நான் அப்பரேன்ருக்கு அந்த நாவை பிரிக்கணும் பிரித்து சொல்லணும் ந சந்தி அப்படின்னு பிரித்து சொல்லணும் இது வந்து சொல்ல வர விரும்புகிற விஷயம் என்னன்னா சரி சுவாமி நீங்கள் இந்த குடத்துக்குள்ளே இருக்கிற ப்ராப்ளம் அந்த குடத்துக்கு இல்லைங்கிறீங்க அது மாதிரி இவனுக்கு இருக்கிற ப்ராப்ளம் அவனுக்கு இல்லைன்னு சொல்லுகிறீர்கள் சரி இதுலேருந்து என்ன சொல்ல வருகிறீர்கள்னா ஆகாசத்தை கவனி சைத்தன்யத்தை கவனிங்கிறேன் அதாவது இங்கே திருஷ்டாந்தம் ஜடா காசம் அங்கே திருஷ்டாந்தம் சிதாக்காசம் சிதாகாசம்னா சித்தே ஆகாசம் சித்து ஆகாஷம் தனியாக இல்லை இங்கே கட டட்டா காசத்தில் திருஷ்டாந்தத்தில் ஜடா காஷ கட்டா காஷா கட்டாகாசத்தில் இருக்கிறது ஜடா காஷம் ஜடா காஷம் ஜடா ஸ்பேஸ் அறிவில்லாத ஸ்பேஸ் இங்கே இருக்கிற ஸ்பேஸ் உடம்புக்குள்ளே இருக்கிற ஸ்பேஸ் என்னதுன்னு அறிவுள்ள ஸ்பேஸ் அறிவே ஸ்பேஸ் ஞானமே ஆ பிரம்மன் பிரஜானம் பிரம்மன் இதனால் இதில் வந்து என்ன சொல்ல விரும்புகிறோம்னா நம்ம வந்து நம்ம வந்து இந்த குடத்துக்குள்ளே இருக்கிற ஸ்பேஸ் குடத்தினால எதாவது பாதிக்கப்படுமா குடத்தினாலேயும் பாதிக்கப்படாது குடத்துக்குள்ளே இருக்கிற அழுக்குனாலேயும் பாதிக்கப்படாது அது மாதிரி இந்த உடம்புக்குள்ளே நாம் என்னவாக இருக்கோம்னா உடம்பாக இருக்கோமா அழுக்காக இருக்கோமா இல்லை ஆகாயத்தை போல உணர்வாக இருக்கோமா அப்படிங்குறதான் கேள்வி அப்படி எல்லா இடத்துலையும் என்ன இருக்குதுண்ணா உணர்வு தான் இருக்குது எத்தனை குடம் வச்சாலும் அத்தனை குடத்துக்குள்ளேயும் இருக்கிற ஸ்பேஸை எத்தனை ஸ்பேஸுன்னா எத்தனை ஸ்பேஸுப்பா இருக்குது ஆயிரம் குடம் இருந்தால் ஆயிரம் ஸ்பேஸாக இருக்குது ஒரு ஸ்பேஸ் தான் ஒரு ஸ்பேஸில் ஆயிரம் குடத்தை நீ வச்சுருக்க குடத்துக்கு வெளியிலையும் ஆகாசம் இருக்குது அந்த அந்த பூர்ணகா பகிஷ்பூர்ணா பூர்ண கும்ப அந்த சூன்யோ பகிஷ்ஷூன்யா சூன்ய கும்பை இவாம்பரே ஒரு ஸ்லோகம் சொல்லுகிறது இப்போ தண்ணியில் குடத்தை குடத்தில் குடத்தை வந்து ஒரு த அழுத்தினா ஒரு பார்த்த நதிக்குள்ளே குடத்தை அழுத்தினா என்ன ஆகும் குடத்துக்குள்ளேயும் தண்ணீர் இருக்கும் குடத்துக்கு வெளியிலையும் தண்ணி இருக்கும் குடம் இருக்கா குடத்துக்குள்ளே தண்ணீர் இருக்கான்னா உள்ளும் புறமும் வியாபித்திருக்கு அது மாதிரி நம்ம பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸை புரிஞ்சுக்கணும் அதனால் எந்த பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கிடையாது குடத்தை உடைக்கிறது செத்து போன உடனே குடத்தில் தண்ணியை ஊற்றி சுற்றி உடைக்கிறான் பாருங்க இதெல்லாம் இதான் அர்த்தம் இருக்கணும் மூணு தடவை சுற்றுறான் மூணு ஓட்டை வேறு போடுறான் முதல்ல ஒரு தடவை சுற்றுறவை ஒரு ஓட்டை தட்டுவான் பார்த்துருக்கீங்களோ சுடுக இல்லை இடுகாட்லையும் உண்டு சுடுகாட்லையும் உண்டு நினைக்கிறேன் இந்த பிரேத்தை சுற்றி இது பண்ணுறேன் முதல்ல ஒரு திரஞ்சம் போகிறது இது பண்ணுறது மருந்து போயிட்டு அது ஏதோ ஃபிலாசி இருக்குதுக்கு அப்புறம் கடைசியில் இப்படியே போட்டுன்னு அது அந்த குடத்தை தலையை இப்படி தோளில் வச்சுட்டு சுற்றுவோம் தோளில் வச்சுட்டு சுற்றுகிற போது ஒரு சுற்றி சுற்றுகிற போது முதல்ல ஒரு ஓட்டை போடுவோம் பிரேத்தம் எரிஞ்சுட்டு இருக்கும் இல்லாட்டி மண்ணுக்குள்ளே வச்சுருக்கான்னு வச்சுக்கோ இப்போ ஒரு தடவை சுற்றுவோம் ஒரு ஒரு போடுவோம் அது சுற்று இதாகும் ரெண்டாவது சுற்றுறப்போ இன்னொரு ஓட்டை போடுவான் சுற்றும் இந்த ஓட்டை போடுறதுக்கு ஏதோ காரணம் இருக்குது அப்புறம் மூணாவது போடுவோம் அப்புறம் கடைசியில் என்னென்னா இப்படியே கமுத்திடணும் முடிஞ்சு போயிடுத்துன்னு அர்த்தம் ஜீவன் உடம்பை விட்டு கிளம்பி போயிடுத்து ஆஹ ஸ்தூல சரீரம் அவுட்டு சூக்ம சரீரம் கிளம்பி போயிடுத்து எல்லாம் ஆள் அவுட்டு போயாச்சு அப்படின்னு அர்த்தம் அடுத்தது ब्रह्म्ह याग्यवल्के, ब्रह्म्ह याग्यवल्के, यथा, ஆசமேக்கம் யு ப்வேக்கோப்பேஷ் வாசுமான் கஷராத் கஷராத்மனேத்தோ சேகா சிறப்பான் பரோவி ஆத்மா சேஷ இஹப்பிரவிஷ்டி ப்ரஹதாரணி எனக்கு நான் இப்போ நினச்சி பார்க்குறேன் சங்கராச்சாரியத்தை சொல்கிற போது கோவிந்த பகவத் பாதரோட ரியாக்ஷன் எப்படி இருந்திருக்கும்னு ஆதிசங்கரர் கொண்டு போய் இந்த இதை கமெண்ட்ரியை சொல்ல சொல்ல அவர் கோவிந்த பகத்வார் எப்படி பார்த்துட்டு இருந்திருப்பார் அவரேன்னு மனசில் தோன்றுறது எப்படி இருக்குருக்கும் அவர் இதெல்லாம் தான் ஸ்ருதிஸ்மிருதி புராணா நாம் ஆலயங்கிறதுக்கு பிரமாணம் ஸ்ருதிஸ்மிருதி புராணானாம் ஆலயம் அப்படின்னு சங்கராச்சாரியம் அந்த ஸ்தோத்திரம் இருக்கேன் ஸ்ருதிஸ்மிருதி புராண நாம் ஆலயங்கிறத வச்சுட்டு இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும் இந்த ஒன்று போகிறோம் பவித்ராணாம் பவித்திரம் யோ மங்களானாஞ்ச மங்களம் தெய்வத்தம் தேவதானாஞ்ச பூதானாம் யோகிய பிதா அப்படிங்கிற இந்த ஸ்லோகத்துக்கு சங்கராச்சாரியார் கொடுத்துருக்கிற வியாக்கியானத்தை வச்சு ஸ்ருதிஸ்மிருதி புராணானாம் ஆலயம்ங்கிற அந்த சங்கராச்சாரியரை ஸ்தோத்திரம் பண்ணுறோமே அந்த அந்த ஸ்தோத்திரத்துக்கு இது அது பொருள் சேர்ந்த புகழ் அப்படிங்கிறதுக்கு இது தான் ஆதிசங்கரில் சும்மா ஒண்ணும் புகழலை யார் எழுதினாங்களோ அந்த ஸ்லோகம் தெரியாது ஸ்ருதிஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சொல்கிறோமே அந்த ஸ்லோகம் யார் எழுதினான்னு தெரியல ஆனால் ஸ்ருதிஸ்மிருதி புராணானாம் ஆலயம்னு சொல்கிறபோது அவர் யார் எழுதினாரோ அவருக்கு இதெல்லாம் புரிஞ்சுதான் எழுதியிருப்பார் சும்மா ஒன்று சங்கராச்சர் அப்படி புகழ்ந்து எழுத முடியாது இந்த ஸ்லோகத்தை பார்த்தா தான் தெரியும் ஸ்ருதிஸ்மிருதி புராணானாம் ஆலய ஸ்ரீசங்கராச்சாரியம் ஸ்மிருதிபுராணாநலயம் நமாகங்கரம் நமாவத் பாதம் சங்கரம் நமா கருணால நமா அப்படிதான் சொல்லத்த இந்த ஸ்லோகத்துக்கு பாருங்க ஆகாஷமேக்கம் எதா ஏகம் ஆகம் டட்டாதிசு ப்ரக் பரே ஆகாஷம் குடங்களில் வேரு வேறாக காணப்படுகிறது தீ ஆக आत्मा ஆண்டாக இருந்தபோதிலும் அனைத்து அனைக பிளக் பவேத் பிளக் இவ பித்த அதாவது நம்ம போட்டுக்கணும் ப்ரித்தவ ப்ர்த்தக்குன்னா வேறு மாதிரி இருக்குது ஆனால் வேறு இல்லை அதுக்கு சொல்கிறேன் அதுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறார் ஜல ஆதாரேஷு இவ அம்சுமான் ஜல ஆதாரேஷு ஜல ஆதாரேஷுன்னா என்ன அர்த்தம் சின்ன சின்னதாக ஒரு இது கட்டியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் ஊத்து மாதிரி நதிக்கரையில் நதியிலெலாம் பண்ணுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி வச்சுருக்கோம் ஜல ஆதாரம் ஜல ஆதாரம்னால் என்ன குடமாக இருக்கலாம் டம்ளராக இருக்கலாம் எனி பாத்திரம் வெசல் ஜல ஆதாரம் அதனால்தான் பாத்திரம்னே பேர் பாத்திரம்னா என்ன அர்த்தம் தெரியுமா கீழே விழாம எது ப்ரொடெக்ட் பண்ணுறதோ அதுக்கு பேர் பாத்திரம் பதனாத்து திராயத்தே இ பாத்திரம் பாத்திரத்துக்கு டெஃபனிஷன் பாத்திரம்னா என்னென்னா நயனாத்து திராயத்தே இ நேத்திரம் ஸ்ரோத்திரத்துக்கு அப்படி தான் சொல்லுவோம் ஸ்ரவணேன திராயத்தே இது எல்லாத்துக்கும் டெரிவேஷன் இருக்குது சம்ஸ்கிருதத்தில் அது மாதிரி இங்கே என்னென்னா இங்கே பாத்திரம் அதுதான் ஜல ஆதாரம்னாரு ஜல ஆதாரம்னா ஜலங்களையெல்லாம் தாங்கக்கூடிய ஆதாரம் அது நிறையா குடம் வச்சுருக்கோம்னு வச்சோங்களேன் அம்சுமான் இவ ஜலாரங்களில் அம்சுமான் இவ சூரியன் இப்போ தானே படித்தோம் ரவிரம்சுமான் வந்தது ஆஹ் அம்சுமான் அப்படின்னு சொன்னால் அம்சுமான்னு சொன்னால் கிரணங்களை உடையவன் அர்த்தம் கிரணங்களை உடையவனுக்கு பேர் அம்சுமான் புத்திமான் மாதிரி ஆஹ் அம்சுமான் அம்சுமான் ஜல ஆதாரேஷு அம்சுமான் இவை நீர் நீர் ஆதாரங்களில் சூரியனுடைய பிரதிபிம்பம் போல இப்போ பாருங்கள் இது அவ அதாவது அவச்சேதவாதம் பிரதிபிம்பவாதம்னு ரெண்டு வாதம் இருக்குது அதாவது இந்த குடத்துக்குள்ளே இருக்கிற ஸ்பேஸுங்கிறது வந்து அது வந்து வரையறுக்கப்பட்டிருக்கிற மாதிரி இருக்குது இதுக்கு பேர் அவட்சேதவாதம்னு பேர் அவட்சேதவாதம்னா டீச்சிங் மெத்தடு அதை எப்படி ஒரு ஒரு ஸ்பேஸ் வந்து இருக்கோ என்னமோ ஸ்பேஸ் அதுக்குள்ளே இருக்குதுன்னு சொல்கிறோம் ஸ்பேஸில் தான் குடமே இருக்குது ஆனால் நம்ம வழக்கத்தில் என்ன சொல்கிறோம்னா இந்த கட்டடத்துக்குள்ளே எவ்வளோ இருக்குது இங்கே எத்தனை பேர் உட்காரலாம் அங்கே இவ்வளோ பேர் உட்காரலாம்னு சொல்லிகிட்டு இருக்கோம் ஆனால் உண்மையில் என்ன இருக்குன்னா நம்ம வீடெல்லாம் கட்டுறோம் பங் ஃப்ளாட்டெல்லாம் கட்டுறோம் நம்ம கட்டுறது வெறும் செவ் தான் ஸ்பேஸு யார் கிரியேட் பண்ணுறக்க நீங்கள் பூமியை வேணால் தோண்டினால் ஸ்பேஸ் வரும் பூமியை தோண்டினாலும் உள்ளுக்குள்ளே ஸ்பேஸ் இருக்குது பாரதியார் ஒரு பாட்டு சொல்லுவார் ரொம்ப அழகாக இருக்கும் வான மண்ணிலே வேலி போடலை மண்ணிலே வேலி போடலாம் வானத்திலே வேலி போட முடியுமா என்று கேட்டான் ராமகிருஷ்ண முனியம்பர் சில புத்தகத்தில் போட்டிருக்கோம் சில புஸ்தத்தில் போட்டிருக்காது மண்ணிலே வேலி கட்டலாம் விண்ணிலே வானத்திலே வேலி கட்ட முடியுமா அப்படின்னு கேட்டான் முடியுமே அப்படிங்கிறார் பாரதியார் முடியுமே மண்ணை அகழ்ந்து பார் குழியை தோண்டு மண் மண்ணை தோண்ட இருக்குது உள்ளுக்குள்ளே ஸ்பேஸ் இருக்குது அப்போ மண்ணை வா கட்டிட்டேனே வேலி போட்டுவிட்டேனேங்கிறார் குழியை தோண்டிவிட்டா கிணறு தோன்றேன்னு வச்சுங்களேன் உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது ஸ்பேஸ் இருக்குது வானத்துக்கு வேலி போட்டிருக்கேன் பாரு ஆகாயத்துக்கு வேலி போட்டேன் அப்படின்னார் அதுக்கு என்ன அர்த்தம் சொல்கிறாருன்னு கேட்டால் பாரதியார் சொல்கிறது அதாவது உடலை கட்டு உடலை கட்டினால் உயிரை கட்டலாம் உள்ளத்தை கட்டலாம் உள்ளத்தை கட்டினால் உயிரை கட்டலாம் உயிரை கட்டினால் உண்மையை உணர்ந்து உவகையுறலாம் அப்படிங்கிறார் பாரதியார் ஆகையினால் என்னென்னா எல்லாத்துக்கும் மூல காரணம் என்னென்னா செல்ஃப் மாஸ்டரி சுயக்கட்டுப்பாடு ஒழுக்கம் டிசிப்ளின் அதில் அத்தனை அத்தனையும் உட்கார்ந்துருக்கு உடலைக்கட்டு எனக்கு ரொம்ப நாளாக செஞ்சது பாட்டெலாம் மறந்து போயிடுச்சு உடலை கட்டு உடலை கட்டினால் உள்ளத்தை கட்டலாம் உள்ளத்தை கட்டினால் உயிரை கட்டலாம் உயிரை கட்டினால் உணர்வை கட்டலாம் கட்டலாம்னா நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலான்னு அர்த்தம் என்னால் அம்சுமா இவன் இப்போ அத்வை தத்தன் எவ்வளோ அஸ் ஸ்ட்ராங்காக எஸ்டாப்ளிஷ் பண்ணுறா இருப்பாருங்க ஆதிசங்கரர் எங்கேயா கூட இது கிடையாது விஷ்ணு சாஸ்திரநாம பாஷ்யத்தில் தான் இருக்குது இவ்வளவு இருக்குது பிருகாரண்யத்தில் ரொம்ப கம்பீரமாக பண்ணியிருக்கார் ஆனாலும் இந்த இடத்துல கி தெய்வத்தம் தேவதானான் சூதானாம் யோவிய பிதா எல்லா வடிவ கடவுள்களையும் உடைச்சி எறியிறார் நிறைய பேர் ஃபிசிக்கலாக விக்கிரத்தை உடைக்கணுங்கிறான் இவர் அறிவால் உடைக்கிறார் நிறைய பேர் கோயிலை உடைய க விக்கிரத்தை அதெல்லாம் உடைக்க அதை நீ புரிஞ்சுண்டியான அறிவால் எல்லாத்தையும் உன்னையும் உடைக்கணும் நீ என்றைக்கு உன்ன நீ வந்து தனி மனிதன் நினைக்கிறோம் அன்னைக்கு வரைக்கும் உனக்கு விக்கிரம் வேணும் விசேஷ விக்கிரகத்துக்கு என்ன அர்த்தம் தெரியுமோ விசேஷன கிரஹியத்தே தேவஹா ஈஸ்வரா அஸ்மின் இல்லாட்டி அஸ்யாம் ஷிலாயாம் ஏதோ ஒன்று இந்த ரூபத்தில் இந்த புத்தகத்தில் நான் அஸ்மின் புஸ்தகே மகாவிஷ்ணும் தியாயாமி அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா இது விக்கிரகம் விஷேஷண கிரியே ஈஸ்வரா अस्मिन्न, இது விக்கிரகா இறைவன் இதன் மூலம் நன்றாக கிரகிக்கப்படுறார் நம்ம போய் தக்ஷணாமூர்த்தி நின்று ஒன்று இறைவனை நாம் நன்றாக நினைக்கிறோம் அதுக்கு அது ஒரு சாதனம் இதன் வடி இந்த வடிவத்தின் மூலம் இறைவன் நன்றாக நம்மால் கிரகிக்கப்படுவதால் அது ஈஸ்வர விக்கிரகம் என்று சொல்லுகிறோம் இதான் விஷயம் தொடர்ந்து அடுத்த வகுப்பில் படிக்கலாம் நமோஸ்வனன் தய शिरोरुबाहवे சகசிரபாதாட்சிசிபாஹவே சகசிரநா புருஷாய சோட்டியாரிணே நமவிந்தனீர் சாராஜி